வணக்கம் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் புதரவு கேள்விகளுக்காக நான் உங்கள் விஜய்ஹரி நேற்றைய புதரவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று சர்வதேச ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் முதன் ஒலிம்பியா நகரத்தில் இரண்டு சர்வதேச காவல்துறையின் இன்று தலைமையகம் லியோன் நகரத்தில் அமைந்துள்ளது மூன்று லோக் ஆயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் கே வெங்கட்ராமன் இனி இன்றைய புதாரிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று இந்தியாவின் தற்போதைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் இரண்டு உட்கார்ஷ் டுவெண்ட்டி டூ எதனுடன் தொடர்புடையது மூன்று ஒரு நாளில் அதிகபட்ச சரக்குகளை கையால் கையாள்வதில் சாதனை படைத்த துறைமுகம் இது நன்றி